நாங்கள் சார்பாக அல்லாஹவுக்கு சலாம் உண்டாகட்டும் இன்னின்னாக்கு சலாம் உண்டாகட்டுமாக கூறிக்கொண்டிருந்தோம் இதனை அறிந்த நபி சொல்லாஹு அலேஹுல் வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் மீது சலாம் உண்டாகட்டுமாக என்று கூறாதீர்கள் ஏனெனில் அல்லாஹுவே சலாமாக இருக்கிறார் எனினும் காணிக்கைகளும் வணக்கங்களும் பாராட்டுகளும் அல்லாஹுக்கே உரியன உங்கள் மீது சலாமும் அல்லாஹுவின் ரஹ்மத்தும் பறக்கத்தும் ஏற்படுமாக எங்கள் மீதும் அல்லாஹுவின் நல்லடியார்கள் அனைவர் மீதும் சலாம் உண்டாகட்டும் என்று கூறட்டும் இதனை நீங்கள் கூறினால் வானம் பூமியில் உள்ள அனைத்து நல்லடியார்களுக்கும் சலாம் கூறியதாக அமையும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன் மேலும் முகமது சல்லாஹு அலஹுல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாரும் தூதருமாக இருக்கின்றார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன் என்று கூறுங்கள் இவ்வாறு கூறும்போது வானம் பூமியில் உள்ள எல்லா அடியார்களுக்கும் நீங்கள் சலாம் கூறியவர்கள் ஆவீர்கள் உங்களுக்கு விருப்பமான துவாவை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் துவா செய்யுங்கள் என்று நபி சல்லாஹு அலஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள்